அவர்களிடம் கேட்கப்பட்டது அதற்கு ஆம் ஒரு நாள் நபிசல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் இஷா தொழுகையை இரவின் நடுப்பகுதி வரை தாமதப்படுத்தினார்கள் அவர்கள் தொழுது முடித்த பின்னர் எங்கள் பக்கம் வந்து மக்கள் தொழுதுவிட்டு தூங்கிவிட்டனர் நீங்கள் தொழுகையை எதிர்பார்த்து இருக்கும் போதெல்லாம் தொழுகையில் இருந்தவர்களாகவே கருதப்படுவீர்கள் என கூறினார்கள் நபிசல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களுடைய மோதிரம் மின்னியதை நான் எப்பொழுதும் பார்ப்பது போல் இருக்கிறது என்று அனச ரதியல்லாஹும் அவர்கள் கூறினார்கள்